நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் அவருக்கு ஒரே ஒரு செல்ல பேரன் ஒருத்தர் இருந்தானான் அவன் பேரு ராகவன் இவன் எப்பவுமே தன்னோட தாத்தா குடுவேதான் இருப்பானுங்களாங்க பள்ளியை முடிச்சுட்டு வந்து தன்னோட தாத்தா குடுத முழு நேரமும் இருந்து அவர்கிட்ட டெய்லியும் ஏதாவது ஒரு நொய் நொய் நொயன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பான கேள்விக்கு ஒரு தாத்தாவுக்கு என்னடா திடீர்னு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போயிட்ட உனக்கு என்ன வயசாவுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரா நீ சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே அவங்க தாத்தா நீ காரணம் இல்லாம கேட்க மாட்டியே என்ன ஆச்சுன்னு சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் என்னுடைய கூட படிக்கிறவன்ல என் ஃப்ரெண்டு ராஜேஷும் சுரேஷும் அவனுங்க தான் என்ட்ட சொர்க்கனா என்ன நரகனா என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னானுங்க அதனாலதான் நான் கேக்குறேன் அது உண்மையா அப்படின்னு நீ சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே அவருக்கு சொல்றாராம் சரி நீ முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னானுங்கன்னு சொல்லு நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நீ அத போய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான் எ சட்டி இருக்குல்ல அத சூடு பண்ணி அதுல நம்மள போட்டு வறுத்து எடுப்பாங்களாம் தாத்தா அதுதான் வந்து நரகம் அதே மாதிரி சொர்க்கம்னாக்க எண்ணெய சூடா சூடு இல்லாம வச்சு ஆனா அதுல நம்மள போட்டு முக்கிய எடுப்பாங்களாம் அதுதான் சொர்க்கம் இப்படின்னு சொல்றானுங்க தாத்தா எனக்கு சொன்ன உடனே பயமா போயிடுச்சு அப்படினு சொல்லி இவங்க தாத்தா கிட்ட ரொம்ப குழந்தைத்தனமா பேசுறானுங்களாங்க உடனே அவரு சாமி கண்ண உங்க தாத்தா இருக்காரு இல்லைங்களா அவரு சொல்றாரான் சரிடா சொல்றதெல்லாம் வச்சு பயந்துட்டியா நீ இப்ப நான் சொல்றேன் பாரு உனக்கு அது சூப்பரான கதைய நீ அதை போய் உன் ஃப்ரெண்டு ராஜேஷ் கிட்டேயும் சுரேஷ்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரான் உடனே சிறு தத்தா நீ சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றானா அவங்க தாத்தா வந்து சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்ல வராருங்களாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொர்க்கம் அப்படின்னாக்க அதுலேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா கைய இப்படி முன்னாடி நீங்க பிளட்ஜெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி கையில முன்னாடி நீட்டி விட்டுட்டு அவங்களால கையை மடக்க முடியாது நரகத்திலையும் அதே மாதிரிதான் கையெல்லாம் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் கொஞ்சம் அவங்கவுங்க நவுந்துக்குவாங்க ஆனா கைய மடக்கவோ இல்ல மேல தூக்கவோ முடியாதான் அய்யோ அப்படின்னா கைய வலிக்காதா வலிக்கதான் அவங்க தாத்தா இப்ப சொல்றான் நரகத்துல என்ன பண்ணுவாங்க அங்க சாப்பாடு கொழும்பு ரசம் பொரியல் இப்படி எல்லா வகையான ஐட்டமும் அங்க செஞ்சு வச்சிருப்பாங்களாம் ஆனா நரகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அப்ப கைய நீட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களால எடுத்து அவங்க கைய மடக்கி சாப்பிட முடியாது இல்லையா அதனால குண்டான்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கோபத்துல ஒட்டச்சி கீழெல்லாம் தள்ளிடுவாங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க நரகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே அந்த அவங்க பெயர் இருந்துட்டு அப்ப சொர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே சொர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க கைய நீட்னபடியே இருக்கு இல்லையா அங்க எழுத்தாப்லையும் எல்லாரும் எழுத்தாப்லையும் நிப்பாங்க இந்தாண்டியும் நிப்பாங்க கையை நீட்டிலபடியே இருக்கவங்க தன்னாலதானே மடக்கி சாப்பிட முடியாது ஆனா அடுத்தவங்களுக்கு ஊட்டி விட்டா அவங்களும் நமக்கு ஊட்டி விடுவாங்க இல்லையா அதனால அங்கேயும் இதே மாதிரி சாப்பாடு கொழம்பு ரசம் பொரியல் சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குமா அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது பிசைஞ்சி அது கையால பிசைஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஊட்டி அதே மாதிரி எழுத்தாப்புல உள்ளவங்களும் இவங்களுக்கு அதை அப்படியே ஊட்டி இதுதான் சொர்க்கம் சொர்க்கல என்ன புரிய வருதா இப்ப நான் சொல்றது வச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேக்குறையா இருப்ப நரகத்துல அவங்க எல்லாமே இருந்துச்சு ஆனா அத அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க தன்னால சாப்பிட முடியலன்ற ஆத்திரத்துல கீழே தள்ளிட்டாங்க அதே சொர்க்கத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னால சாப்பிட முடியல அப்படின்றப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்குது அந்த சாப்பாடு அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் தனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்ப அழகா அந்த பையனுக்கு புரியற மாதிரி விளக்குனாராம் உடனே அவங்க பேர அப்பனா நம்ம உதவி செஞ்சாதான் நமக்கு ஏதாவது கிடைக்குமா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆமாப்பா நம்ம எப்பவுமே உங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்யணும் அப்பதான் நமக்கு தேவியான பலன்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தாத்தா சொல்லி முடிக்கிறார்கள் ராகவன் சரி சரி நான் போய் என்னோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்டையும் சுரேஷ் கிட்டையும் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும் நான் போய் சொல்றேன் அவனங்களையும் போய் உதவி செஞ்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அங்கையும் நம்ம போய் உதவி செஞ்சுட்டு நமக்கு சொர்க்கமும் நமக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து சொல்றதுக்கு கிளம்புறானுங்களா ஆம் நேயர்களே நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்து சொர்க்கத்தை அடைய நினைக்கிறேன் அப்ப நீங்க யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்க நன்றி வணக்கம்